அதுல அனந்தாழ்வானுடைய வைபவத்தை நாம் வரிசையாக நாம் அனுபவிச்சு வருகிறோம் அனந்தாழ்வானுக்கு முன்னாலே திருமலை நம்பிகள் பெருமாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணார் பொதுவா இருதேசங்களில் கைங்கரியம் பண்றவான்னு சொன்னா அவ அதிகமா படிக்காமல் விசாரங்கள் செய்யாமல் ஏதோ சாமான்யமா இருக்கா இந்த காலங்கள் அப்படி இல்லை சகல சாஸ்திரங்களையும் கற்று எல்லைகளையே கண்டுபிடிச்சவ ஆனா அவர்கள் உடல்வருத்தி எம்பெருமானுக்கு தொண்டுகள் செய்தார்கள் இந்த மாதிரி எல்லாம் இப்ப நாம் பார்க்க முடியாது திருமலை நம்பிகளுடைய ஞான விகாசத்துக்கு யார உதாரணம் சொல்ல முடியும் பாட உயர்வுக்கும் என்ன சொல்ல முடியல அவருடைய தாழ்வுக்கும் என்ன சொல்ல முடியல சாட்செருமான வயசு வித்தியாசம் தள்ளாத வயசு வரையில் திருமலை நம்பிகள் சரிதவிடுகிற வரையில் எம்பெருமான் கைங்கரியம் செய்கிற கடைசியில் கூட உடல் சாயிரபோது கூட திருவாராதன பெருமான முன்னால வச்சு இயலையே சிறுகுவாய் உன் வாயில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே இனேருக்கு யார் திருவாராதன் போயிடும் என்று அதுவரையில் அப்படி இருந்து கைங்கரியம் பண்ணவர் திருமலை நம்பிகள் பெருமானார் கேட்கிறார் தேவரில் இவ்வாறு இந்த வெயில் திருப்பரிவட்டப்பாட வரையில் வந்து இவ்வாறு சிரமப்பட்டு பெருமாள் பிரசாதங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீரே யாரும் ஒரு சின்ன பையன் கையில கொடுத்து விடப்படாதா என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன வேலை போடலாம் நானு வீதியிலும் சுத்தி தேடினேன் என்ன காட்டில சின்ன பயிரை ஒத்துழவே இல்லை நான் ரொம்பவும் சிறியவன் இந்த காலையில் சிறியவர்கள் யாருமே கண்டப்படலையே சொன்னான் அடே அப்பா என்ன அவருடைய ஒரு நைச்சமும் மனோபாவமும் நமக்கெல்லாம் வந்துடுமா அப்படி எம்பெருமானார் அங்கே எழுந்தருளி பின்னாலே அங்கே அனந்தாழ்வானும் அப்ப கூட இருக்கார் ஒருபுறம் திருமலை நம்பி அவர் பாவவிநாசனத்திலிருந்து நிச்சயம் பெருமாளுக்கு திருமஜனம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் அனந்தாழ்வான் மாலைகள் கட்டி சமர்ப்பிக்கிறார் இவளை எல்லாம் யாரு தேவஸ்தானம் இல்லை அங்க ராஜாக்கள் இல்லை இவர்களை நியமனம் பண்ணது யாரு ஒருவர் ஆளவந்தார் மற்றது ராமானுஜன் அவர் திருவரங்கத்திலே இருந்து அந்தந்த நிபந்தேசங்களுக்கெல்லாம் ஆளனுப்பினர் கைங்கரியங்களுக்கு அவதான் அனுப்பினார் அப்படி திருமலை நம்பிகள் ஆளவந்தானே அனுப்ப பெற்றவர் அனந்தாழ்வான் ராமானுஜனானே அந்த கைங்கரியத்திலே நியமிக்க பெற்றவர் ஆச்சாரிய கைங்கரியம் அது உத்தேசமும் அவர் செய்கிறார் பிரியங்கடமடையானுக்கு நாம் செய்கிறோம் அவர் ஒரு நாளும் நினைச்சதில்லை நியமனம் பண்ணார் ஆச்சாரியனுடைய ஆஜ்மை அதை பரிபாலனம் செய்கிறோம் என்கிற ஒரு மன நிறைவு தான் பூர்த்தியாக இருந்தது அனந்தாழ்வான் அவருக்கு ஒரு சிறப்பான பேர் ராமார்ஜர் கொடுத்தார் அந்த கோய உட்கார்ந்திருந்த பெண் பிள்ளை ஆயிட்ட மடுகியோ அருணா பெருமாள் எம்பெருமானோ அல்லது முதலியா குரத்தாழ்வானோ எல்லாரும் பொம்னாட்டிகள் தான் இவர் ஒத்தர் ஆண் பிள்ளை உடனே இவழாட்டிகள் போக கூச்சப்பட்டால் திருமலைக்கு ஏற பயப்பட்ட நினைக்கப்படாது பெருமான விட்டு யாரையா பிரிவது இந்த ராமானுஜ கோட்டி அதை விட்டு நம்மால கணகாலம் பிரிஞ்சிருக்க முடியாது என்று அந்த பிரீமை சகிக்க முடியாத ஆனபடினாலே நமக்கே வம்போன தர குறிஞ்சுட்டான் இவர் ஒத்தர் தான் அடியேனுக்கு நியமிக்கணும்னு சொன்னார் அனந்தாளுடன் சொன்னா இந்த ஆண்பிள்ளைத்தனம் இவர் வாலிபராக இருக்கார் விவாகம் அவள் கர்ப்பமா போபிறார் மனைவியோடு வந்திருக்கார் திருவரங்கத்துக்கு வந்தவர் எதற்காக வந்தார்னா திருவாயு மொழி கேட்கணும் புருஷார்த்த நிச்சயம் பண்ணணும் வந்தவருக்கு புருஷார்த்தமே கிடைச்சுடுத்து கைங்கதியமே கிடைச்சிடுத்து எம்பதுமான நியமனம் பண்ணார் அதுவும் கஷ்டமான வேலை மனைக்கு மேலே சமதளம் உண்டாக்கி ஏக உண்டாக்கி அதன் எந்த மனம் கட்டுறதுன்னு சொன்னான் அதையும் விடல்ல அதெல்லாம் நாம் போன பாரம் விசேஷமாக நாம் பார்த்தோம் அவர் இடையராது கைங்கரியம் பண்ணார் அவர் பெருமாளுக்கு மாலை கற்ற இடம் யமுனை சிறர் ரெண்டு இடம் இருக்கு அந்நந்தவனத்திலையும் ஒரு பாறை ஒரு மேடை உண்டு கோயிலுக்குள்ள உண்டு அது புஷ்பங்களை எல்லாம் காலை நேரத்திலே சென்று அது மொட்டா இருக்கணும் சொன்னால உள்ள நிலைக்கு முகுள்னு பேரு அதுக்கு மேல வருவது அலர் அது முகுதா இருக்கிற போது அதை பறிக்கணும் அத மாலை போய் மாலையில பெருமாள் திருமேனியில போன உடன்தான் பட்டுனு வெடிச்சு அந்த நறுமணத்தை பெருமாள் நுகரணும் அதுக்காகவே அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருந்து இந்த கைங்கரியங்களை அவர் செய்தார் பெருமானார் அவரை ஆலிங்கம் செய்து கொண்டார் வளர்த்தகனால் பயன்பெற்றேன்னு சொல்லி அவருடைய கைங்கரியத்தை மிகவும் பாராட்டினார் இதெல்லாம் நாம் பார்த்தோம் எம்பெருமானாரும் பெருமாளை சேவிச்சு அடிவாரத்தை திருப்பதிட ஒரு சம்பத்ஸரம் எழுந்தொழு இருந்தார்னு பார்த்தோம் அப்போதுதான் ஸ்ரீ ராமாயண பாடம் கேட்கிறார் சுவாமிக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சொல்லலாம் பெருமானா இருக்கு அவரை காட்டிலும் முப்பத்தஞ்சு பிராயம் இளம் வயதினர் அனந்தாழ்வன் சின்ன வயசுதான் அவருக்கு ஒரு பொண்ணும் பிறந்தது ஒரு பிள்ளையும் பிறந்தது பிள்ளைக்கு ராமாயணு பேர் சூட்டினார் பெண்ணுக்கு என் திருமகள்னு பெருசர் என் திருமகள் சேரமார்பனே என்னும் என்னுடையாவியே என்னும் அது எல்லாரும் ரெண்டு முறை சேவிக்கிறோம் திருவாய்மொழிய பல பேருக்கு அது ஏன்யா ரெண்டு முறை சேவிக்கிறோம்னு அர்த்தமா பட்டர் உகந்த திருநாம் உகந்த பாசுரம் இது இந்த பாசுரத்தில் ஈடுபட்ட அனந்தாழ்வான் பொண்ணுக்கு எந்திருமகள் பேர் அப்படி கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் திருவனன் அனந்தாழ்வான் ஒரு வருஷம் கழிச்சு வெம்பெருமானார் மலை மேல ஏறி திருவரங்கம் போகிறேன்னு பெருமாடுக்கணும் அதுக்காக ஏற ஆறாயிரப்படியில் சொல்லல புலரோகன்ஜிய சொல்ற ஸ்ரீராமாயணம் சாத்துமுறை ஆயிடுச்சு ஆன உடனே எம்பாரையும் வாங்கிட்டார் நேர திருமலைக்கு மேலே சென்று அங்கே பெருமாளை சேவிச்சு அவர்களிடத்தில் விடை பெற்றுக்கணும் ஆசை அதனால ஒரு வருஷம் கழிச்சு மேல ஏறினர் அனந்தாழ்வான் இருக்க அனந்தாழ்வான் எம்பெருமானாலேயே கண்கொட்டாமல் பார்த்து தேவரீருடைய திருமேனியை நான் எப்போதுமே சேவிக்கணும் என்று பிரார்த்திக்க அப்போது எம்பெருமானார் அவருக்காகவே அங்க இருந்து வரவழைச்சு தம்முடைய திருமேனியை உருவாக்கி கொடுக்கிறார் எம்பெருமானாருடைய திருமேனிகள் திருமேனிகள் அது எவ்வாறு ஞான முத்திரையோட அந்த திருமேனியை வச்சு கொடுக்கிறார் பின்னால தான் சங்காய் அளித்த பெருமாள் ஆக போற ஆனால் அனந்தாழ்வானுக்கு திருமலை நம்பிக்கை கேட்ட அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்தபடியினாலே நம்முடைய சுவாச்சாரிய திருமேனி இப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தபடியினாலே ஞான முத்திரையும் கையுமாக அவர் சேவை சாதிச்சார் அது அப்படியே திருமேனியை அவருக்கு கொடுக்கிறார் ஆனால் அந்த திருமேனியை உடனே பிரதிஷ்ட பண்ணல பெரும்பாள் மேலே ஏறி அதுக்கப்புறம் வாகனத்தில் ஏற அப்புறம் போய் சேதிக்கலான் அந்த திருமேனியை தம்முடைய புஷ்ப நந்தவனத்திலேயே அவர் வச்சிருந்தார் பின்னால எம்பெருமானார் பரவதிச்சாருங்கிறது கேள்விப்பட்டு பிறகுதான் திருவங்கரவடையாளத்திலே சென்று அடியேருடைய ஆச்சாரியனை இங்கு திறமாக பிரதிஷ்டப்பண்டி சேவிக்கணும் பிரார்த்திக்கிறார் அனந்தாள்னா உடனே திருமாள் நம்முடைய இட சந்நிதி கட்டி அங்கே பிரதிஷ்ட பண்ணம் கல்வெட்டுகள் சௌமிய வருஷம் கல்வெட்டு இருக்குஷ்டான வருஷம் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கும் நாம் போன பெருமானார அங்க நாம் சேமிக்கலும் இல்லையா ஞான முதையோட எம்பெருமானார் அங்கே ஆச்சரியமாக திருமையின் ஆனால் ஒரு விசேஷம் தெரிஞ்சுக்கணும் மற்ற ஊர்களில் போனா எம்பெருமானாருடைய திருவடி நிலைகளுக்கு முதலியாண்டான்னு பேர் திருமலையில மட்டும் அனந்தாழ்வான்னு பேர் அனந்தாழ்வான் சாதிக்கணும்னு அங்க கேட்கணும் அவ்வளவு பெருமை அனந்தாழ்வானுக்கு ஏற்பட்டிருக்கு அனந்தாழ்வானோட சம்பந்திகளா சில பேர் இருக்கா தெரிக்கணும்டைய கூட்டஸ்து அந்த கூட்டஸ்தர் யார் தான் கூட்டஸ்தர் சத்ருகாழ்வானுக்கு அடுத்தபடியாக அனந்தாழ்வான்பி இவ்வாறு எல்லாம் பார்க்கிறோம் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒற்றுமை ஆச்சாரிய நிஷ்டு பேர் தன்னுடைய ஆச்சாரியனே பரம்பொருள் அவரைத் தவிர வேறு யாரும் இல்லை எம்பதுமான தவற மற்றொன்று அறியேன்னு மற்றவா பேசினான் ஆனால் இவருடைய பேச்சு அவ்வாறு இருக்கிறது தேவற்றது ஏன் நம் வாழ்வாதான் தெய்வம் மற்றொரு தெய்வம் நான் அறியேன்னு சொல்றேன் மத்துமோ தெய்வம் உண்டோ